அவர்களில் நின்றும் தலைவர்கள் நற்போலத்தை விட்டும் விலகி தம் சமூகத்தாரிடம் இவரை விட்டும் சென்றுவிடுங்கள் உங்கள் தெய்வங்களை உறுதியுடன் பற்றிக் நிச்சயமாக இது உங்களுக்கு விரும்பப்படும் காரியமாகும் என கூறிச் சென்றனர் வேறு எந்த சமுதாயத்திலும் நாம் இதுபோன்று கேள்விப்பட்டதில்லை இது இவருடைய கற்பனையே வேறில்லை என்றும் நம்மில் இவர் பேரில்தான் நினைவுறுத்தும் நல்லுபதேசம் இறக்கப்பட்டுவிட்டதோ கூறுகிறார்கள்றல்ல அவர்கள் நினைறுத்தும் இவ்வேதத்தை பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றனர் அவ்வாறல்ல இன்னும் அவர்கள் நம் வேதனையை அனுபவித்ததில்லை அல்லது யாவரையும் மிகைத்தவனும் மிகப்பெரும் கொடையாளியுமாகிய உங்கள் ரப்பின் கிருவை கருவூலங்கள் கருணை பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா அல்லது வானங்களுடையவும் பூமியினுடையவும்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 இவ்வாறே சமூதும் லூத்துடைய சமூகத்தவரும் மதியன் தோப்பு வாசிகளும் பொய்யாக்கினார்கள் இவர்கள் எல்லோரும் முன் தலைமுறைகளில் முறியடிக்கப்பட்ட கூட்டத்தினர் ஆவார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் நம் தூதர்களை பொய்ப்பிக்க இல்லை எனவே என்னுடைய தண்டனை அவர்கள் மீது உறுதியாயிற்று இன்னும் இவர்களும் ஒரே ஒரு பேரொலியை தவிர வேறு எதனையும் எதிர்பார்க்கவில்லை அது வருவதில் தாமதமும் நேராது எங்கள் ரப்பே கேள்விகணக்கு கேட்கப்படும் நாளுக்கு முன்னரே எங்கள் வேதனையின் பாகத்தை துரிதப்படுத்தி கொடுத்து விடுவாயாக என்றும் ஏலனமாக கூறுகின்றனர் இவர்கள் கூறுவதைப் பற்றி பொறுமையுடன் இருப்பீராக இன்னும் வல்லமை உள்ளனம் அடியார் தாவூதையும் நினைவுகொள்வீராக நிச்சயமாக அவர் என் நிலையிலும் நம்மையே நோக்குபவராக இருந்தார் நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்திக் கொடுத்தோம் மாலை வேலையிலும் காலை வேளையிலும் அவை அவருடன் சேர்ந்து நம்மை துரித்து தஸ்பீஃப் செய்தன இன்னும் பறவைகளும் அவருக்கு அவற்றை வசப்படுத்திக் கொடுத்த நிலையில் ஒன்று திரண்டு அவரை தொடர்ந்து தஸ்பீஃப் செய்தன மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோ இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளிப்போம் அந்த வழக்காளிகளில் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் தாவூத் இறை வணக்கத்திற்காக அமைத்திருந்த மெஹ்ராவின் சுவரை தாண்டி தாவூதிடம் நுழைந்தபோது அவர் அவர்களைக் கண்டு திடுக்குற்றார் அப்போது அவர்கள் கூறினார்கள் பயப்படாதீர் நாங்கள் இருவரும் வழக்காளிகள் எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கிறார் எங்கள் இருவருக்கிடையில் நீதத்தைக் கொண்டு தீர்ப்பளிப்பீராக அதில் எங்களை செவ்வையான பாதைக்கு நேரு வழிகாட்டுவீராக அவர்களில் ஒருவர் கூறினார் நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர் தொன்னூற்றொன்பது ஆடுகள் இருக்கின்றன ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது அவர் அதனையும் தனக்கு கொடுத்துவிட வேண்டும் எனச் சொல்லி வாரத்தில் என்னை மிகைத்து விட்டார் அதற்கு ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டது கொண்டு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 ஏனெனில் அது உம்மை அல்லாஹுவின் பாதையை விட்டும் வழிகெடுத்துவிடும் விடும் எவர் அல்லாஹுவின் பாதையை விட்டு வழிகெடுகிறாரோ அவர்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும் நாளை மறந்துவிட்டமைக்காக மிகக் கடிய வேதனை உண்டு மேலும் வானத்தையும் பூமியையும் இவ் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை இது வீணென்பது நிராகரிப்பவர்களின் எண்ணமாகும் நிராகரிப்பவர்களுக்கு நரக நெருப்பின் கேடுதான் உண்டு அல்லது நம்பிக்கையை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்வோரை பூமியில் குழப்பம் செய்வோரை போல் நாம் ஆக்கிவிடுவோமா அல்லது பயபக்தி உடையோரை பாதிகளைப் போல் நாம் ஆக்கி ஆக்கிவிடுவோமா நபியே பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளியுள்ளோ அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும்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 என்னை மன்னித்தருள்வாயாக அங்கேயும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கினி நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிகப்பெரும் குடையாளி ஆவாய் என கூறினார் ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய கட்டளைப்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது மேலும் ஷைகான்களில் கட்டடம் கட்டுவோர்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 அறிவுடையோருக்கு நினைவூட்டுதலாகவும் அவருடைய குடும்பத்தையும் பின் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் ஒரு பிடி புல்கட்டையை உம் கையில் எடுத்து அதை கொண்டு உம் மனைவியை அடிப்பீராக நீர் உம் சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம் என்று கூறினோம் நிச்சயமாக நாம் அவரை பொறுமை உடையவராக கண்டோம் அவர் சிறந்த நல்லடியார் நிச்சயமாக அவர் எதிலும் நம்மை நோக்கியவராகவே இருந்தார் நபியே ஆத்மீக ஆற்றலும் அகப்பார்வையும் உடையவர்களாக இருந்த நம் அடியார்களான இப்ராஹிம் இஷாக் யாஹூப் ஆகியோரையும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக நாம் இவர்களை மறுமை வீட்டை நினைவூட்டுவதற்காகவே பூரண பரிசுத்தமானவர்களாக தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக இவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களில் நின்றும் உள்ளவர்கள் இன்னும் நபியே நினைவு கூர்வீராக இஸ்மாயிலையும்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 நிச்சயமாக இதுதான் உண்மை நரகவாசிகள் இவ்வாறுதான் ஒருவரோடு ஒருவர் தர்க்கம் செய்து கொள்வார்கள் நபியே நீர் கூறுவீராக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனே அன்றியும் ஏகனும் யாவரையும் அடக்கி ஆள்பவனுமாகிய அல்லாஹுவை தவிர நாயன் இல்லை அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இவ் இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றுக்கு ரப்பாக இருக்கின்றான் அவன் யாவரையும் நிகைத்தவன் மிகவும் மன்னிப்பவன் நபியை கூறுவீராக நான் உங்களுக்கு எடுத்துரைக்கும் இது மகத்தான செய்தியாகும் நீங்களோ அதை புறக்கணித்தவர்களாக இருக்கிறீர்கள் மேலான கூட்டத்தால் தர்க்கித்துக் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வன் என்பதற்காக அல்லாமல் எனக்கு வகி அறிவிக்கப்படவில்லை நபியே நினைவு கூறுவீராக நிச்சயமாக நான் களி மண்ணிலிருந்து மனிதனை படைக்க இருக்கின்றேன் என்று உம்முடைய ரப்பு கூறிய வேளையில் நான் அவரை செவ்வாயப்படுத்தி எனது ஆவியிலிருந்து அவருக்குள் ஊதிய பொழுது அவருக்கு நீங்கள் விழுந்து சுஜூது செய்யுங்கள் எனக் கூறியதும் அது சமயம் மலக்குகள் யாவரும் சுஜூது செய்தார்கள் இபிலேஷை தவிர அவன் பெருமை அடித்தவனாக நம் கட்டளையை நிராகரிக்கும் காவிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான்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 நபியே நீர் ஆனுக்காக நான் உங்களிடம் யாரொரு கூலியும் கேட்கவில்லை அன்றையும் இதை விட்டு கட்டி சிரமம் இது அகிலங்களுக்கெல்லாம் நல் உபதேசமே அன்றி வேறில்லை நிச்சயமாக சிறிது காலத்திற்கு பின்னர் நீங்கள் இதன் உண்மையை திட்டமாக அறிந்து கொள்வீர்கள்